அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்தே சிமானுவன் இதன சிந்தனையின் தலைப்பு நம்மை சுற்றி மனிதர்கள் நம்பிக்கையால் வாழ்கிறார்கள் நம்பிக்கையாலே வீழ்கிறார்கள் எவ்வளவு நம்பினேன் என்று புலம்புகிறவர்கள் இருக்கிறார்கள் நம்பினால்தான் ஏமாற்ற முடியும் என்பதை அவர்கள் அறிவதில்லை பகையாளி செய்தால் குயுக்தி பங்காளி செய்தால் துரோகம் எதிரி செய்தால் உத்தி நண்பன் செய்தால் துரோகம் கூட இருப்பவன் பறிப்பதே குளி தூரமாக இருப்பவன் செய்தால் அது அகழி என்கிற சின்ன தத்துவத்தை புரிந்து கொண்டால் எச்சரிக்கையாக இருந்து ஏமாறாமல் நம்மை காத்து கொள்ள முடியும் சுற்றி இருப்பவர்களையும் ஒற்று பார்க்க சொல்வது அவசியம் வேண்டியவர்களாய் நடிப்பவர்களையும் வேவு பார்க்க செய்வது முக்கியம் என்று அர்த்த சாஸ்திரம் கூற அறுதியிடுகிறது எல்லார் மீதும் ஒரு கண் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை சற்று புரிந்து செயல்படுவோம் நன்றி